ழியோ மோடும் நின்ோடும் அழியாமோடும் அழியாமோடும் பிரிவி ஆயிரம் பல்லாண்டு பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வடிவாயினின் வள மார்பினில் வழிவாரின் வலவார்பனில் வாழ்கின்ன மங்கையும் பல்லாண்டு வாழ்கின்ன மங்கையும் பல்லாண்டு வாழ்கின்ன மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் வடிவார் சோதி வலத்துறையும் படிவார் சோதி பலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு சுடராழியும் பல்லாண்டு சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் படைபோல் புக்கும் முழங்கும் படைபால் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு